வழங்கப்பட்டது வாஷிங்டன் டிசியில் அமெரிக்க உள்நாட்டு போர் முடிவுற்றமை கொண்டாடப்பட்டது ஜெர்மன் கூட்டாட்சி குடியரசு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திபெத்தின் விடுதலைக்கான பதினேழு அம்ச உடன்பாட்டில் திபெத்தியர்கள் கட்டாயமாக கையெழுத்திடப்பட வைக்கப்பட்டார்கள்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 ஜெய்பூர் மகாராணி 1922 தொள்ளாயிரத்தி ஆண்டு பாலா தம்பு இலங்கை இடதுசாரி தொழிற்சங்கவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அனட்டோலி கார்போவ் ரஷ்ய சதுரங்க வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹென்ரிக் இப்சன் நவீன நாடக இலக்கியத்தின் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அல்பிரட் ஹேட்ஸ்லி நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு உடுமலை நாராயண கவி தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் இந்நாளின் சிறப்புகள் உலக ஆமைகள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே